அவர்கள் கூறியதாவது மஹரிபுக்கு பாங்கு சொன்னது முதல் நபிசுலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வெளியே வரும் முறை முதிய நபி தோடர்கள் இரு ரகாத்துகள் முன் சுண்ணத் தோல்வதற்காக தூண்களை நோக்கி விரைவார்கள்